பதினான்காம் அதிகாரம் என் மகிமையும் நான் எகிப்திலும் மனாந்திரத்திலும் செய்து என் அடையாளங்களையும் கண்டிருந்தோம் என் சத்தத்துக்கு செவிக்கூடாமல் இதனுடைய பத்து முறை என்னை பரீட்சித்து பார்த்த மனிதரில் ஒருவரும் ஒருவரும் வேறு அவையை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இங்க நாம் பார்க்கும் பொழுது காலேப குறித்து தெரியும் பட் இன்னைக்கு ஆவியானவர் காலேப்பை நம்மோடு இடைபெற விரும்புகிறார் காலைப்பை இங்கே சொல்லியிருக்கிறது ஆண்டவர் பேசுகிறார் என்னுடைய தாசனாகிய காலை வேறே ஆவியை உடையவன் நாம் இந்த சபைக்குள்ள இருந்தாலும் நாம் வேறே ஆவி உடையவர்களாக மாற வேண்டும் சபைக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரே தன்மை இருக்கும்னு சொல்ல முடியாது தமிழில் சொல்லுவாங்க அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி என்ன செய்யாது இருக்காது இருக்காது இருக்கிறதுக்கு அப்படி வாய்ப்பு இல்லை இருப்பதில்லை அதுபோல ஆவிக்குரிய சபைக்குள்ள பல கூட்டங்கள் உண்டு இஸ்ரோவில் ஜனங்கள் மத்தியில் பன்னிரெண்டு விதமான கூட்டம் இருந்தது அதில் பத்து ஒரே மாதிரி செயல்பட்டது ரெண்டு வித்தியாசமான விதத்தில் செயல்பட்டார்கள் அதில் ஒரு மனிதன் அந்த காலேப் காலேபை பற்றி பைபிளில் சொல்லியிருக்கிறேன் அவன் வேறே ஆவியை உடையவன் நமக்கு இந்த நாட்களில் அவசியமானது அதுவே நாம் இந்த நாட்களில் இந்த சபைக்குள்ள இருந்தாலும் நாம் வேறு தெய்வீக சக்தி உள்ளவர்களாக தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இது அபிஷேகத்தில் நடக்கிற ஒரு தன்மை வேறே ஆவி வரும்போது நீ வேறே மனிதனாவாய் வேறு எருதையும் உனக்கு கொடுக்கப்படும் வேறே ஆவின்னு சொன்னால் வே வித்தியாசமான ஒரு ஆவின்னு அல்ல அது தெய்வீக சக்தியை காண்பிக்கிறார் என்னாகிய காலே ஆவியை உடையவனாயிருந்து பின்பற்றி வந்தபடினால் அந்த வேற ஆவி அவனை உத்தமனாய் மாற்றினது ஒன்னு சாமுவில் பத்தாம் ஆறாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அப்பொழுது கருத்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார் நீ அவர்களுடைய கூட தீர்க்கு தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் இந்த அபிஷேகத்தினுடைய தன்மை என்னும்படி அபிஷேகத்தினுடைய இரண்டாவது பகுதி வேற ஆவின்னா அது என்னவோ நினைச்சிட கூடாது நீங்க இதே சபையில நீங்க பேசலாம் ஆவில நிரம்பலாம் குறிக்கலாம் துள்ளலாம் இல்ல சும்மா இருந்துட்டு முக்காட்டு போட்டுட்டு கவந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டும் போலாம் ஆனால் இந்த சபைக்குள்ளே இருக்கிற உன்னுடைய வாழ்வு மகிமையாய் சிறப்பாய் தெய்வீகமாய் ஆவிக்குரிய தன்மையில் அமைய வேண்டுமானால் உனக்குள்ளும் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வேறே ஆவியின் தன்மை தேவை அதுதான் பரிசுத்த ஆவி அந்த வேறே ஆவியினுடைய செயல்பாடு என்னென்னா முதலாவது நீ வேறு மனிதனாய் மாறுவாய் இதுவரைக்கும் நீ ஒரு மனுஷத்தன்மையில் இருந்த இனி தெய்வீக மனுஷனாய் மாறுவாய் உன்னுடைய மாம்சீகத்தன்மை அடிபட்டு போய்விடும் இல்லை விட்டால் அழிக்கப்பட்டு போய்விடும் இல்லாவிட்டால் இல்லாமல் போய்விடும் இல்லாவிட்டால் அது உன்னை விட்டு மாற்றப்பட்டு போய்விடும் இந்த வேறே ஆவியினுடைய முதல் தன்மை என்னென்னா உடனே வேறு மனுஷனாய் மாற்றும் உடனே பழைய மாதிரி பார்க்க முடியாது உனையை பழைய மாதிரி யோசிக்க முடியாது உன் லைஃப்பை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அதுதான் இந்த வேறே ஆவி ரெண்டாவது இந்த வேறே ஆவி வரும்பொழுது உனக்கு இருதயமே சேஞ்ச் ஆகிடும் கத்தரை உனக்கு வேறே இருதயத்தை கொடுப்பார் சுத்தமாக மாறிடும் இதை தான் இங்கே வேற இருதயன்னு சொல்லியிருக்கு ஆனால் சங்கீதத்தில் ஐம்பத்தி ஒராம் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவீதி இதை கணக்கில் தான் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கறான் ஐம்பத்தி ஒன்று பத்து சுத்த இருதயத்தை என்ன சிருஷ்டியும் அவன் இப்போ கேட்குறான் நீங்கள் வேற இருதயத்தை கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க இல்லையா எனக்கு எதை கொடுங்க சுத்த இருதயத்தை எனக்கு என்ன செய்யுங்க கொடுங்க அப்போ நமக்கு இந்த நாட்களில் தேவையானது வேறே ஆவி இந்த கூட்டத்தில் வந்து நாம் எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களைப் போல காணப்பட்டாலும் நமக்குள்ளே வேறே ஆவி வரணும் வேறே ஆவி வந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கே நீ வேறு மனிதனாய் மாறுவாய் உனக்கு வேறே இருதயம் கொடுக்கப்படும் பழைய கல்லான திருக்கான கேடான வஞ்சிக்கிறதான வணங்கா கழுத்துள்ள இருதயம் இப்படிப்பட்ட தன்மைகள் இல்லாவிட்டால் செத்து போன இருதயம் கல்லான வஞ்சிக்கிற இருதயம் இப்படி தன்மைகளெல்லாம் மாற்றப்பட்டு நவமான சதையான புதிதான சுத்தமான ஒரு இருதயத்தின் தன்மையே தெய்வன் உனக்கு எனக்கும் கட்டளையிடுவார் அதனால் நம்ம இப்போ இந்த கூட்டத்தில் கத்தாவை நான் கூட்டம் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே என்னை வேறே ஆவியினால் நிரப்போம் ஒன்று அப்படி வேறே ஆவியாய் நிரப்பப்படும் பொழுது நான் தானாகவே வேறே மனிதனாய் மாறிவிடுவேன் எனக்கு இருதயமே மாறிவிடும் இருதயம் மாறிடுச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு இதுவரைக்கும் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் நம்ம நினைஞ்சிருந்துச்சே திட்டப்படுத்திக்கொண்டு இருந்தது இருதயத்திலிருந்து புறப்படுகிற அவைகள் யாவன அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு அது மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இல்லாவிட்டால் மத்த எழுதின சுவிசேஷத்தில் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற காரியங்கள் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார் மனுஷனுக்குள்ளே இருதயத்திலிருந்து புறப்படுகிற மார்க்கு ஏழு இருபத்தி ஒன்று மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வீசித்தனங்களும் கொலை பாதகங்களும் கலவுகளும் பொருளாசைகளும் துஷ்டும் கபடம் காம விகாரமும் தூஷணமும் பெருமையும் மதிக்கீடும் புறப்பட்டு வரும் இவைகளெல்லாம் இருதயத்திலிருந்து மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறார் அதனாலதான் கத்தர் என்ன பண்ணினாரு இந்த நாட்களில முற்றிலுமாய் இதை மாற்றுகிறதற்கு ஒரு வேற இருதயத்தை உனக்கு தர்றார் இல்லைன்னா இந்த பழைய ஹிருதயத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன தான் ஆவில் நிறைஞ்சு குதி குதினு குதிச்சுட்டு கூட்டம் முடிச்சுட்டு போன பிறகும் அந்த பழைய கசப்பு வைராக்கியம் முறுமுறுப்பு தற்கிப்பு மறுபடியும் இருக்கும் ஏன்னா எது மாறல எது மாறல இந்த ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா முதல்ல என்ஜிஓ பண்ணுவாங்க என்ஜிஓங்கிறது ஒரு பரிசோதனை அதாவது ஒரு பம்ப் பண்ணி பார்ப்பாங்க அதில் இந்த வால்வெல்லாம் சரியாயிருதான் அதில் சரியாகலை அந்த பிறகு தான் என்ன செய்றாங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு ஒருத்தனை கொண்டு போகிறாங்க என்னென்ன அடைப்பு இருக்குதுன்னு கிளியராக கண்டுபிடிச்சிருவான் அதுபோல நமக்கு இருதயத்தில் பல போராட்டங்கள் இருக்கு பழைய லெவல்லே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் காலேற்பை உடையவன் இந்த வேறே ஆவியினுடைய தன்மை ஒன் வேறு உன்னை வேறு மனுஷனாய் மாற்றும் ரெண்டாவது வேற இருதயத்தை உனக்கு கொடுக்கும் அடுத்ததாக இந்த வேறே ஆவியினுடைய இந்த வேற ஆவி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் உத்தமமாய் நாம் மாறுவோம் உத்தமமாய் கத்தரை பின்பற்றுவோம் ஆண்டவரை பின்பற்றுகிற விஷயத்தில் கடமைக்காக பின்பற்றக்கூடாது மனதளவில் நாம் பின்பற்றணும் உத்தமமாய் முழு இருதயத்தோடு உத்தமர்களாய் நாம் ஜீவிக்கணும் உத்தமமாய் பின்பற்றணும் நம்முடைய ஆண்டவரை பின்பற்றுகிற விஷயத்தில் ஆண்டவர் நம்முடைய மனதை தான் இருதயத்தை தான் பார்க்கிறார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவனாம் இருதயங்களை ஆராய்ந்து சோதித்து அறிகிறார் அப்போ உத்தமமாய் பின்பற்றினா நம்முடைய லைஃபு நல்லபடியாக மாறும் வேறே ஆவி வரும்பொழுது நீயே உத்தமமாக கத்தரை பின்பற்றக்கூடியவனாய் மாறிவிடுவாய் கத்தரை அந்த தன்மைக்கு நம்மையும் உன்னையும் என்னையும் கொண்டு வருவார் அடுத்ததாக அங்கே சொல்லியிருக்கிறது அவன் என் தாசன் இந்த வேறே ஆவி வரும்பொழுது உனக்கு கிடைக்கிற பதவி என்ன பெயர் பட்டம் என்ன கவுந்து கிடக்காதீங்க கேளுங்க செவியை தீட்டுங்கள் செவியை திறந்து வைங்க அங்க எங்க பாக்காதீங்க இந்த வேறே ஆவி வரும்பொழுது கத்தர் உனக்கு கொடுக்குற எனக்கு கொடுக்கற பெயர் என்ன வேதம் சொல்லுகிற சுட்டி காட்டுகிற பெயர் என்ன தாசன் தாசனுங்கிறது ஒரு வேலைக்காரன் அதாவது ரொம்ப தாழ்மையான ஒரு வேலைக்காரர் ஒரு சிலருக்கு தாசன் பேர் வைப்பாங்க அந்த தாசன் அல்ல இந்த தாசன் சொன்னா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா இந்த தாசன் வந்து நிப்பான் நடக்கும் கண்டுகொள்ளவே மாட்டான் கேக்கும் அமைதியா போயிட்டே இருப்பான் இருக்கான் குருடு மாதிரி இருக்கான் அவன் யாரு தாசன் அவன் தாசனாச்சே ஏசாய நாப்பத்தி இரண்டு பத்தொன்பது என்ன நான் அன்பேய தூதனை எல்லாமே செவிடன் யார் उत्तमனே எல்லாமே குருடன் யார் கர்த்தருடைய ஊடே காரணिय எல்லாமே अंधகன் யார் என் தாசனே எல்லாமே செவிடன் யார் குருடன் யார் நீ தாசன் சொன்னா சில காரியத்தை எல்லாம் கண்டுக்கவே கூடாது இப்ப ரோட்ல நீங்க போறீங்க பல காரியங்கள் நடக்க நீ என்ன செய்யறீங்க எப்படறமா ஐயோ அவ்ளதான் நம்ம वाटကြီး நின்னுட்டு இருக்கோம் நம்ம நம்ம வீடே வெளிய போய் கிடே இருக்கோம் உலகத்தில் இப்படி பார்த்த காரியங்கள்ல நம்ம ஒருங்கி போகுது நமக்கு ஞானம் இருக்குது ஆவிக்குரிய காரியங்கள்லையும் சில காரியங்களையும் என்ன செய்யக்கூடாது காணக்கூடிய சூழ்நிலையில் பிசாஸ் நம்மளை கொண்டு வந்து நீ பாட்டுவான் நீ அந்த இடத்துல யாராக மாறி இருக்கணும் யாராக மாறி இருக்கணும் இல்லை இல்லை நான் எப்படி பார்த்ததை சும்மா இருக்க முடியும் அவ்வளோதான் நீ என்ன போஸ்டிங் போயிடுது உனக்கு தாசன்கிற போஸ்டிங் போயிடும் அபிஷேகம் வரும்போது நீ குருடனாக போவாய் தீமையை பார்க்க மாட்டாத தீமை பூமியில நடக்கவே இல்லையா பூமியில தீமை நடக்கா இல்லையா நடக்கு ஆனா தேவனை பத்தி என்ன சொல்லிருக்கு தீமையை பார்க்க சுத்த கண்ணன் சரி யாக்கோப நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா யாக்கோபு பயங்கரம் ஏமாத்துக்கார ஆனா ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி பாக்குறாரு யாக்கோபில நான் அக்கிரமத்தை காண்கிறதில்லை யோபு சொல்றாரு உமக்கு மாம்ச கண்கள் உண்டோ மனுஷன் பாக்குற மாதிரி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறான் இல்லன்னு ஆண்டவர் நீ குருடனா இருக்கணும் சில காரியங்களுக்கு செவடனா இருக்கணும் அபிஷேகம் நல்லா இருந்தா நீ சில காரியங்கள குருடனா இருப்ப சில காரியத்தில் எப்படி இருப்பும் செவடனாயும் அபிஷேகம் இருக்கும் போது பாருங்க ஒன்னு சாமு வேல் பத்து இருபத்தி ஏழு ஆனாலும் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறி அவனுக்கு காணிக்கல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கீழாதவன் போல இருந்தான் யாரே சவுலு அவனை பேசுறாங்க அபிஷேகம் எப்படி போயிட்டு இருந்தான் காதே கேட்காதான் என்ன தேச்சு போ சோத்ரப் சோத்ராப் சோத்ரப் சோத்ரப் சோத்திர போயிட்டே இருப்பான் அவனை பரியாசம் பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் தப்பா பேசினாலும் யாரு என்னத்தை பேசினாலும் சோதரம் சோதரம் என்னடா அது இல்லை அவனும் பேசிட்டு போறான் நமக்கு என்ன இதுதான் என்னது அபிஷேகத்தின் நிறைவுங்க அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாக பாடினார்கள் அந்த வார்த்தைக்கு விசனமாயிருந்தது அவன் மிகுந்திருச்சு நல்லா நீ தாசனா இருந்தா வேற ஆவி அபிஷேகம் இருந்தா உனக்கு காது கேட்காது கேக்கும் சட்ட பண்ண மாட்டேன் அத பத்தி நீ கவலையே போட மாட்டே அப்படி பாத்தியா நீறான் இப்படி கேட்டியா அதை கேட்டு நமக்கு என்ன ஆக போகுது என்னத்தையா பண்ணிட்டு போறான் நமக்கு என்ன நம்ம வேலையை பரவலவன் போகிறதுக்கு இப்படி போவோம் ஆனால் அபிஷேகம் குறையும் போது அவன் என்னவோ சொன்னான் ஆமாம் நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் கேட்டேன் பார்த்தேன் அப்படிமோ இதுதான் தாசன் தன்மையை நம்ம என்ன செய்வான் இழக்கிறான் அவன் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடினான் அடுத்து காலைப்புன்னு சொன்னா திராணி உள்ளவன் அர்த்தம் காலையினுடைய அர்த்தம் என்னது நமக்கு திராணி இருக்கணும் ரெண்டு காரியத்தை குறித்து ஆறாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் பதினொன்னு பதிமூணு நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியில் ஒரு சர்வாயுதாகும்கலத்தையும் எதிரோ எல்லாத்தையும் செய்து முடிக்க நமக்கு ஒரு சக்தி தேவை தான் பல பாயிண்ட் இருக்கு போக வேண்டாம் நம்ம பக்தி விருத்திக்காக டிப்ஸ் மாதிரி சிந்தி சிந்தித்து நீங்க இந்த நாட்கள் அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறீங்களா பழைய அபிஷேகத்தை வச்சுக்கிட்டே கண்ண முடிவு போட்டு அதே பாசிட்டு போயிட்டே இருக்கா அதே இறுதம் வேரே ஆவி வந்தால் வேறே ஆவி வந்தா உனக்கு என்ன கிடைக்கும் வேறே மனிதனாய் மாறுவாய் இரண்டாவது உனக்கு என்ன கிடைக்கிறது வேறே இருதயம் கிடைக்குது மூணாவது உத்தமமாய் நீ பின்பற்றுவாய் நான்காவது நீ ஒரு தாசனாய் மாறுவாய் குருடனாய் செவுடனாய் மாறி ஐந்தாவது உனக்கு கிடைக்கிறது என்னது திராணி உள்ளவனாய் நீ மாறுவாய் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் கத்திரக்கு முன்னால போய் நிக்கலாம் அதே நேரத்தில் உண்டான் இப்படி ஒரு அபிஷேகம் இருந்தபடினால்தான் அவன் வந்து காணானுக்குள்ள போயிட்டு வந்தான் வந்துட்டு நர்ச்செய்தி சொன்னான் அவன் சொன்னது என்னது நர்ச்செய்தி எல்லாரும் சொன்னாங்க ஐயோ நாங்க போய் பார்த்தோமா அந்த ஏனாக்கின் புத்திரர் வந்து பயங்கரமா இருந்தாங்க நாங்க அவங்க பார்வையில் எப்படி இருந்தோம் மரணமும் அதிகாரத்தில் போய்ட்டே இருக்கலாம் விஸ்வாசம் உனக்கு வேறே ஆவி இருந்தா ஆறாவது உனக்குள்ள நடக்கிற சம்பவம் என்னது எல்லாரும் நெகட்டிவாக பேசுவாங்க ஆனால் உன் தாட்ல நெகட்டிவே வராது நீ பேசுறதுல என்னதுதான் பாசிட்டிவாக பேசுவ என்ன நான் இப்படி பேசுறேன் எல்லாரும் ஊரோட ஒத்து போட அப்படிமா ஊரோட ஒத்து போடுறது பெந்தை கோசு கிடையாது ஊரோட எழுத்து நிற்கிறது மட்டும்தான் என்னது ஊரே எழுத்து நிற்கிறது மட்டும்தான் என்னது முழு தேசமும் அந்த பொருச்சிலையை வணங்கினது நாங்கள் தப்புவிக்கல்லவர் இந்த பொ நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்பது ராஜாவுக்கு தெரிந்திருக்க வேண்டியதுதான் எப்படி இருக்கும் ராஜா டென்ஷன் ஆயிட்டான் நமக்கு பிரசங்க பண்ண ஏழு மடங்கு சூடாகு ஏழு மடங்கு மடங்குனாலும் என்ன செய்ய ஏழு மடங்கு சூடாக்கலாம் நான் எழுது மடங்கு சூடானி பேசு எல்லாரும் வசனம் பேசும் அடுத்து இந்த காலே தோத்தவனோடு சேர மாட்டான் ஏழாவது பூரணம் என்னன்னா தோற்று போனவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் வேறுபாட்டின் ஜீவியத்தை தோற்று போய் பின்மாற்றக்காரனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் யாருக்கு தான் கொடுப்பேன் சத்தியத்தில் நிக்கிறவன் கீரியாத் செப்பீர் அப்படின்னா என்ன ஹலோ சொல்லுங்க செப்பாலத்தில் அதை என்ன சொலின் பரிசுத்தம் இல்லாதவனுக்கு என் பொண்ணை என்ன செய்ய மாட்டேன் கேட்டி கொடுக்க மாட்டேன் அதனுடைய சரியான அர்த்தம் வேற ஆவியினுடைய அடையாளம் என்னன்னா வேறுபாட்டின் ஜீவியத்தில் நிற்பான் பின்மாற்றக்காரனோடு சேரமாட்டான் ஜெயிச்சவனோடு தான் நிற்பான் ஆவியில முன்னேறவனோடு தான் இந்த வேற ஆவி உள்ளவன் நிற்பான் யாரும் கூட மாட்டான் தோற்று போனவனோட நிற்க மாட்டான் நீங்க பாருங்க சவுலும் தாவிதும் ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் சமகாலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஒரே சிங்காசனம் தான் இருக்கு ரெண்டு பேரும் அபிஷேகம் பெற்றவனா இருக்கிறான் சவுலுக்கும் என்ன செய்யல அவிக்கு அம்சத்துக்கு அவியும் ஒன்றுக்கு ஒன்று போராடிதான் இருந்துச்சு ரெண்டு எனக்கு செயல்படல ஜெயிக்கிற அபிஷேகம் வேற இருக்கு இந்த அபிஷேகம் இருந்தா வேறுபாட்டின் ஜீவியத்த இருப்பான் பின்மாற்றக்காரனோடு சேரமாட்டான் தோல்வி உள்ளவனோடு சேரமாட்டான் அவன் கரெக்டா யாரும் தான் சேருவான் நீங்க பாருங்க படிக்கிற பிள்ளைகள் மார்க் உரைஞ்சிரும் உடனே பேரண்ட்ஸ் அரைஞ்சு யார் கூட இந்த பையன் சேர்ந்திருக்கான் அது பிறதான் தெரியும் இது ஊரு மாப்பிள்ள பெஞ்சில் உள்ளவனோட சேர்ந்துட்டான் பேக்கு லாஸ்ட் சீட்டில் சேர்ந்துட்டான் ஊர் சுத்த ஆரம்பிச்சுட்டான் வெளியே வந்துட்டான் தேட்டருக்கு போயிட்டான் அப்படின்னு அது பிறகுதான் என்ன செய்யம் கண்டுபிடிப்பாங்க உடனே அடிச்சு கிடிச்சு ரெடி பண்ணி அவனை ஓரம் கட்டி அந்த பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பாம இவனை கொண்டு வந்து முன்னால் உட்கார வச்ச திருப்பி அறுபது மார்க் வருவான் நாற்பதுலருந்து அறுபதுக்கு வருவான் ரீச் ஆவான் ஸ்பீட் ஆவாம் இதே தான் வேறே ஆவிங்கிறது உன்னை ஜெயித்தவனோடு சேர்க்கும் யார் ஜெயித்தானோ ஐஏஸ்டர்லயா நான் ஜெயம் என் பிதாவின் சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அவனுக்கு அருள் செய்வேன் அதான் ஏசு ஏசு ஜெயித்தவர் நீ ஜெயிக்கிறவன் அவன் கூட கூட சேரணும் சபைக்குள்ளேயே பின்மாற்றக்கார இருப்பான் அவன் கூட நீ சேரக்கூடாது வேற ஆவியினுடைய ஏழு பிரதிபலிப்புகள் என்ன முல்லமா கூட்டம் ஒரு அரை இருக்கு அதுக்குள்ள வேற ஆவி என்ன செய்யட்டோம் நீ காலைப்பா இருந்தால் நான் காலைப்பா இருந்தால் ஏ மேலையும் ஓ மேலையும் இறங்கும் சவுலா இருந்தா இறங்காது சரியான ஒரு அபிஷேகம் வரும்போது நீ வேறு மனுஷனாய் மாறுவாய் வேற இரு வேறு மனுஷனாக மாறி உன் ஸ்டைலே மாறிடும் பேச்சு நடை உடை பாவனை எல்லாம் டோட்டலாக வேற மனுஷனாக மாறி என்ன இது வேற ஆள் மாதிரி இருக்கு அப்படிமா உன்னை பார்த்தாலே என்ன வித்தியாசமா இருக்கு அதான் ஃபர்ஸ்ட் அபிஷேகத்துக்கு அபிஷேகம் விலையேற பெற்ற அபிஷேகம் வந்துருச்சுன்னா உன் ஸ்டைல் மாறும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நீடிக்கணும்னுக்கு பேச கேட்க அந்த சிஸ்டர் இந்த பிரதர் அந்த கதை இந்த கதை இதெல்லாம் வேணாய் சோத்திரி வரமாண்டி எடுத்து ஓடிபோ என்ன அவன் தாசன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இப்படி முடிக்குமா இப்படி நடக்க முடியுமா எப்படி ஜீவிக்க முடியுமா முடியும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் சாசின் தந்திரங்களை ஏத்து நிக்க திராணி உள்ளவர்களாய் ஆறாவது எல்லாரும் நெகட்டிவா பேசட்டும் நீ போய் எது பேச பாசிட்டிவா ஒரு பாஸ்டர் வந்து ஒரு பையனுக்காக மென்டல் டிப்ரஷன் ஜெபிக்கிறார் ஜபிச்சு போயிட்டார் திடீர்னு பார்த்தா அந்த பையனை கொண்டு போய் அடுத்த நாள் கட்டுப்படுத்த முடியலன்னு எங்க கொண்டு போய் விட்டுட்டாங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டாங்க இவன் இந்த பாஸ்டர் அடுத்த நாள் விசிட் பண்ணது போறாரு போனா அவன் இல்ல என்னன்னு கேட்டாங்க ஐயோ அவன் பண்ண கூடும் தாங்க முடியாமல் அவன் எங்கே விட்டுருக்கான் மென்டல் ஹாஸ்பிட்டல் உடனே இவர் போறார் உள்ளே போய் அங்கே போய் பெர்மிட் கேட்கறாரு அவங்க சொல்கிறாங்க உள்ள அடைச்சாச்சு வெளியெல்லாம் விட முடியாது அதுக்கு பேரன்ட்ஸ் வரணும் அவங்க வரணும் கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வரணும் நீ சுகமாக தான் வெளியே டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் வெளிய விடுவான் அப்படி விட்லன்னு சொல்கிறாங்க இவன் சொல்கிறான் ஐயோ ஒன்றுமே இல்லைங்க அவனை விடுங்க நான் சுகமாக்கிறேன் ஏ அவன் மனநலில் பாதிக்கப்பட்டு மெண்டல் ஹாஸ்பிட்டலில் அவன் பாரு உள்ளே பாரு எல்லா மெண்டலுக்குள்ளே கிடக்குறான்னு இவன் ஓடி போய் தயவு செய்து என்னை ஒரு சான்ஸ் கொடுங்க நான் அவனை காப்பாற்றன்னு சொல்லிவிட்டு உள்ளே சாவி திறந்து விடுறாங்க உள்ளே ஓடுறான் அவ்வளோ மெண்டலுக்கு இவனை வரட்டுது இவன் அதுக்குள்ளே ஓடி போய் அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை எழுதிட்டு வந்துட்டான் எழுதிட்டு வந்து காரில் போட்டு நான் சோகமாக்கிக்கிறேன் வாழ்வோ சாவை நான் சோகமாக்குறேன்னு சொல்லி சோகமாக்குறான் அவங்க பேரண்ட்ஸ் முடியலை டாக்டர்ஸ் முடியலை எல்லோரும் நெகட்டிவான அறிக்கை கொடுக்குறாங்க இவன் என்ன சொல்கிறான் அந்த பாசத்தில் போய் பாசிட்டிவாக இருக்க கொடுத்து அவனை சோகமாக்கிட்டான் நீ பேசணும் எல்லாரும் உலகமே ஆப்போசிட்டா பேசும் வருகை வராது நீ என்ன சொல்லணும் வருகை வரும் உன்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது வாழ முடியும் கத்தரால் கிருப தந்தாரி செய்சைவேன் வாழ நீ சோகமாக மாட்டேன் சோமம் ஆவன் செத்து போயிடுவா சரி செத்தா நான் மரலகம் போவேன்னு வாய் முடிவான் டப்புன்னு முடிவான் ஏழாவது என்னது கடைசி ஜெயித்தவனோடு நிற்க வேண்டும் பின்மாற்ற காரங்களோடு சபைக்குள்ள எங்கேயாவது விட்டுட்டு கதை அடிச்சிடாதீங்க கண்களை மூடுவோம் கத்தாவி இந்த காலிப் மேல இருந்த வேறே ஆவி என் மேல வரட்டும் கத்தாவி அப்படி கேட்கறவங்கலாம் கண்ணங்குடி மூளங்கால் போடுங்க காலிப் மேல இருந்த அதே அபிஷேகத்தின் ஆவி வேறே மனிதனாய் வேறே இருதயமாய் நற்செய்தி சொல்லக்கூடியவனாய் தெய்வீகமாய் மாற்றக்கூடிய அந்த சக்தி அன்னைக்கு அவன் மேலே இறங்கி அவனை காணாதுக்குள்ள கொண்டு போனது உண்மை நானும் பரமகாண அணுக்குள் போக விரும்புகிறேன் இனி உங்க டைம் போராடுங்க அடுத்து கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க ஆவியானவர் இறங்குவார் அவர் உங்களை நிரப்புவார் கத்தரவ வாழ்க்கையை தெய்வீகமாய் மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு மனுஷனால் கூடாது தேவனால் கூடும் காலேபியகிப்தை பார்த்தவன் பார்வோனை பார்த்தவன் செங்கல் அறுத்தவன் செங்கடலை பிளந்ததை பார்த்தவன் மன்னாவை பூசித்தவன் யோர்தானை கடந்தவன் பிரமாணங்களை பெற்றவன் கதாவே காலை பேரின நிரப்பின அந்த நிறைவின் ஆவி வேறே ஆவி என்மேலே இறங்கட்டோம்